அதில் இந்த நான் எவன் சித் எது சணம் எது இரண்டும் ஒன்றா கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாவுதல் பகர் விசாரம் அது ஆகும் போன ஜென்மங்கள் தம்மில் அனுட்டித்த நல் புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திடக் கேடா ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய அசுசி போம் சுசியாகும் மானதம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவோம் என்று அறிவாயேன் அப்ப ஜென்மாந்தரங்கள் செய்த புண்ணிய கர்மங்கள் என்னதான் கொடுக்கும் சித்த சுத்தியைத்தான் கொடுக்கும் சித்த ஏகாகரத்தை ஏற்படுத்தும் மனத்தை தூய்மைப்படுத்தும் மனத்தை ஒருமுகப்படுத்தும் ஆனால் எதை தராது ஞானத்தை தராது ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் விசாரம் வேண்டும் அதாவது இந்த ஆத்ம கர்மத்தினால் அடைய முடியுமா ஞானத்தினால் ஆத்ம அடைய முடியும் கர்மத்தினால் அடைய ஞானத்தினால் அடைய முடியுமா அப்ப இது ஒரு பெரிய வாதம் பூர்வ மீமசகர்களுக்கும் உத்தர மீமாம்சகர்களுக்கும் பெரிய கர்மகாண்டிகளுக்கும் ஞான காண்டிகளுக்கும் இது இடைவிடாத தர்க்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ பத் பக்தியும் வைராகியமும் பரலோகமும் அணிவாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரோவம் முத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் அவையெல்லாம் என்னது விசித்திர கருமங்கள் இதெல்லாம் தரும் மோகம் மாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் இல்லை அருமையோனா கிடையாது விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி அதெல்லாம் தரா விசாரம் ஏன் கண்ட கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் விசாரம் ஏன் செய்யணும் வேடம் மாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தில் ஏறி ஆடியும் பல கருமங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே ஜீவன் என்ற பாவனையோடு இருக்கு இருக்கிறான் அதாவது தான் சச்சிதானந்த பிரம்மம் என்ற பாவனையை மறந்துவிட்டான் தன்னுடைய சரூபத்தை மறந்துவிட்டான் இப்பொழுது என்னென்னலாம் ஆராய்ச்சி பெறணும் தன்னுடைய சுபாவம் என்ன அதுவும் எப்படிப்பட்ட கூடமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுபாவம் என்ன கூடம்னா என்னது மறைந்து ரகசியமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுபாவங்கள் என்னென்ன சீலங்கள் என்னென்ன குணங்கள் இருக்கின்றன குறிகள் என்னென்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் இந்த ஆத்ம விசாரம் என்பது அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அதனல்லாமல் நாம் இந்த முன்னாடி சொன்னமே விசித்திர கர்மங்களையெல்லாம் அதான் அந்த ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும்ன்றதான் முன்னாடி சொன்ன விசித்திர கர்மங்கள் பத்தியும் வைராகியமும் பரலோக பரலோகமும் அனிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரூப முத்தியும் விசித்திர கருமங்களை செய்து யானத்தை அடைந்து விடலாம் ரமணருடைய பக்தர்கள் தீவீர பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லலாம் கை தூக்கலாம் நானும் ரமணர் பக்தர் தான் தீவீர பக்தராக இருக்கிற அப்படின்றவங்க கை தூக்கலாம் யாரும் அப்ப தைரியமா சொல்லலாம் சில நேரங்களில் தங்களுடைய அபிமானத்திற்கு குருநாதன் மீது பற்று வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் குருநாதனுடைய ஞான வாழ்க்கையை கொஞ்சம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க சேர்த்து சேர்த்து சில விஷயங்களை சொல்லிடுறாங்க அதில் நான் குறிப்படுத்த சில விஷயம் ரமணர் பகவான் இங்கே வீட்டிலேருந்து போய் அங்கே ரொம்ப காலம் இருந்துட்டார் ஸ்கந்தாசிரமம் அப்படின்ற இடத்துல இருந்திருக்காரு மேலே இருந்தவர் அப்புறம் முளைப்பால் தீர்த்து ஸ்கந்தாசிரமத்தில் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அதுக்குள்ள அவங்க அம்மா அவங்கள தேடி வந்துட்டாங்க அவங்களும் காலம் போன காலம் அவருடனே இருந்து என்ன பண்ணுறாங்க பணிவுடை செய்கிறாங்க ஒரு ஆசிரமவாசிக்குரிய பணிவுடை ஒரு பெண் துறவியாகவே இருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உணவு சமைச்சு போட்டு இருக்கிறாங்க கடைசியில் அவர்கள் எந்த மரணப்படுக்கையிலையும் இருக்கிறார் அப்போ இது நான் சொல்கிறது ரமணர் செய்தார்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படியாக யார் சொல்கிறது அவருடைய தீவிர பக்தர்கள் சொல்கிறார் அப்போது மரணப்படுக்கையில் ரமண பகவான் அவன் அம்மாவனுடைய தலையில் ரெண்டு கையை வச்சு அவங்க அம்மாவிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் தான் வாங்கி கொண்டு அவர்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்ல சொல்கிறாங்க முக்தி கொடுத்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அம்மா தாயினுடைய அந்த உடலை கீழே இப்போ இருக்கிற ரமணாசிரமம் அன்றைய அன்றைய திருவண்ணாமலையினுடைய சுடுகாடு அங்கே வந்து அவங்க அம்மாவை உடலை சிதை முட்டியாச்சு இப்போ தினந்தோறும் அந்த சம்பவத்திற்கு பிறந்தால் ஸ்கந்தாசிரமத்திலேருந்து தினந்தோறும் ரமண பகவான் கீழே இறங்கி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தது மாத்திரம் அங்கேயே ரமணியாரம் உட்கார்ந்து அந்த எரிச்சி இடத்த பக்கத்திலே உட்கார்ந்துட்டே இருப்பார் சாமி வெயிலையே இப்படி உட்கார்ந்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அவருக்கு ஒரு நெல் குடை அந்த ஒரு குடிசை மாதிரி போட ஆரம்பித்தாங்க அப்புறம் போயிட்டு வர்றது இல்லாமல் இங்கேயே ரமணவான்னு என்ன பண்ணிட்டார் தங்கிட்டார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமயம் சொல்கிறார் எனக்கும் இங்கே இங்கே அம்மா அவங்களுடைய அம்மாவனுடைய அந்த எரிச்சை இடத்த ஒரு சின்ன நினைவிடம் மாதிரி எழுப்பிட்டாங்க ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி இது என்னுடைய அம்மாவின் சமாதி பக்கத்திலேயே என்னுடைய சமாதியும் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு யார் சொல்கிறது சீடர்கள் சொல்கிறார் புரியுதா இப்போ இந்த இதில் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை என்று சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் தலையில் கை வச்சு ஒருத்தருடைய பாவத்தை எடுத்து அவர்களுக்கு முக்தி கொடுத்தல் என்பது வேதாந்தத்தில் அப்படி உடன்பாடெல்லாம் கிடையாது சொரிகிறார் கரும கருமங்களை செய்து எதை கொடுக்க முடியாது ஞானத்தை கொடுக்கும் ஆதிசங்கராச்சாரியாருடைய தாய் ஆரியாம்பா அவர்களை அவர்கள் அவங்க அம்மா ஐயன சன்னியாசத்துக்கு அனுப்புகிறப்ப என்ன சொல்லி அனுப்புனாங்க என்னுடைய ஈமக்கிரிகளை இறுதி காலத்தில் நான் நினைக்கும் பொழுது என்னுடைய ஈமக்கிரிகளை செய்வதற்கு நீ வந்தாக வேண்டும் நான் நினைப்பேன் நீ வந்துடணும்னு சொன்ன உடனே அதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் போகிறார் சொன்னது போலவே தாயினுடைய அந்த எண்ணம் அவரை பாதிக்க வந்து விடுகிறார்கள்ணப்படுக்கையிலையே வந்து பார்த்துட்டு அவருடைய காதலை என்ன பண்ணுறாரு ஓங்கார மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள் இது கேள்விப்பட்டிருக்கும் என்ன பண்ணிக்கலாம் இது கேள்விப்பட்டிருக்கோம் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன பண்ணுவாங்க காதல இஷ்ட தேவதை மந்திரமோ அல்லது ஓங்காரமோ சொல்லி அவருடைய சிந்தனை வேறு எதுலேயும் மதியாமல் இறுதியில் இறை சிந்தனையாக பிரணவத்திலே ஒடுங்க வேண்டும் என்றாக செய்யறது வழக்கம் அது செய்யலாம் அப்பையும் ஆரியா அம்மா நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது மார்க் போட முடியாது புரியுதா இதை எப்படி எடுத்துக்கணும் கர்மத்தினால் ஒருபொழுதும் ஞானம் அடை அல்ல அது வந்து ஆத்ம செய்து புரிந்து கொள்வதனால்தான் வருவது அப்ப இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னா இதை என்ன சொல்றது தற்சமையா நடந்த காரியங்களை பூரா தங்களுடைய குறிப்புகளை ஏற்றி தீவிர பக்தர்கள் என்ன பண்ணிடுறாங்க மிகைப்படுத்தி சொல்லிடுறாங்க பின்னாடி வரக்கூடிய அன்பர்களுக்கும் அதுபோல ஏதாவது செய்து எனக்கும் முக்தி கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு குருமார்களை போய் பார்த்து என்ன கேட்குறாங்க உங்கள் கை ரெண்டையும் என் தலைமையில வச்சு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க என் பாவமெல்லாம் போகட்டும் கால்களை பிடிச்சுவாங்க சில நேரங்களில் காலை ரெண்டையும் தலைநிலை வச்சு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க வாரம் அதான் கேட்கிறேன் என்ன கேட்கிற செய்யணும் நீயே முயற்சியை அடைஞ்சுக்கணும் அது அது உபதேசம் அது அது வந்து ஆத்ம வித்தியை குரு உபதேசம் இங்கே நான் சொல்றது என்னன்னா குருவானவர் என்ன கொடுத்தா போதும் நினைந்து ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்தா போதும் இவர்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஸ்பர்சத்தினாலே அது நீக்கப்பட்டு இவர்கள் என்ன அடைஞ்சாங்கன்றாங்க உபதேசம் கேட்கல அவரு அவரு அந்த இவர்கள் அணுகி அந்த குருவா குருவானவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க உபதேசம் பண்ணி இருந்திருப்பார் அது அவங்களுக்கு முக்கியமா படல என்ன முக்கியமா படுது ஏதாவது ஒரு கருமம் செய்து குருநாதகனுடைய திருக்கரங்களோ அல்லது திருப்பாதங்களோ தன்னிடத்துல ஸ்பர்சப்பட்டால் என்ன நடந்துரும்னு நினைக்கிறாங்க முத்தி கிடைக்கும் மாணிக்கவாசகருக்கு அப்படித்தானே சொல்லியிருக்குன்றிருவாங்க அப்புறம் மாணிக்கவாசக பிறந்தவே என்ன பண்ணுறாரு அந்த குதிரைகள் வாங்க செல்லும் பொழுது காளையார் கோயில்லையா காளையார் கோயிலுக்கு வரப்போ பெருந்துறையில் என்ன பண்ணுறாரு திருவடிகளை காட்டிக்கொண்டு திருவடி தீட்சை வழங்குகிறார் அதில் தான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அந்த திருவழிகளை கண்டே அவருக்கு அந்த ஞான உபதேசம் ார் அதுக்கப்புறம் போதனை இங்க நடக்குது என்னது நினையாமல் நினைந்து அந்த அந்த உபதேசத்தை கொடுக்கிறார் ஆனா இங்கே நம்ம மக்கள் எதிர்பார்க்கறதுன்னா உபதேசம் எல்லாம் அது ஒரு ஃபார்மாலிட்டி என்றும் எது ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கிறாங்க ஸ்பர்சதீட்சை தான் முக்கியம்னு எதிர்பார்க்கிறாங்க அதனால கருமத்தினால் ஒருபொழுதும் ஞானம் அடையப்படுவதல்ல என்று உறுதியாக கொள்ள வேண்டும் வெளியில் எ எத்தனை வேணாலும் இது சம்மந்தமான கதைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அவங்ககிட்ட போய் கவுண்ட்ரு பண்ணிடக்கூடாது அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாது இது இப்படி இது அப்படின்னு நாம் நிரூபிக்கிறதோ அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ எதையுமே நாம் வச்சுக்கிற கூடாது கேட்கணும் உள்ள ப்ராசஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரியா இந்த வேட மாறிய பேர்கள் அந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு நம்ம படிக்காம விட்டோன்ற வாறு அந்த விரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வரும் அன்றி சுருதிநூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே இந்த பாட்டை சென்சாரங்கன்னு சொல்லணும் இந்த பாட்டு அர்த்தம் புரிஞ்சு குடுச்சுன்னா நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேன் இல்லையா கொஞ்சமாவது நம்மளை கவனிக்கிற ஆள் இருந்தாதான் நாமளும் இந்த பாடத்தை சந்தோஷமா சொல்லலாம் இவர் சாமி இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்றார் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதேன்னு எப்படி சொல்ற அரேன் நாஸ்தியவாதியை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்க என்னன்னா இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை இதெல்லாம் நம்ம செய்யணும் ஆனா இதை செய்வதனால் மட்டும் என்ன கிடைக்காது ஞானம் கிடைக்காது இதை செய்வதனால் சித்த சுத்தி சித்த ஏகாகிரதம் கிடைக்கும் அப்போ ஆத்மவிசாரம் செய்வதற்கு அது அனுகூலமாக இருக்கும் அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படியே எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுட்டு விட்டுடக்கூடாது சன்னியாசிகளுக்கு கூட நித்திய கர்மங்கள் இருக்கு அவங்களுக்கும் கூட என்ன இருக்கு நித்திய கருமங்கள் இருக்கு எந்த கர்மத்தையும் விட்ட கூடாது ஆனால் இந்த கர்மம் செய்வதால் எனக்கு ஞானம் கிடைத்தது என்று என்ன பண்ண கிளைம் பண்ணக்கூடாது அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணம் பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கு கீழே நல்லா சொல்லியிருக்காங்க சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் அசத்தியாவிரத்தி இலக்கணம் ஒவ்வொருக்கும் என்ன விளக்கம்னு சொல்லியிருக்கு ஐயா படிக்கிறீங்களா அது படிக்கணும் இலக்கணம் என மூன்றாவது காட்டுவது போல பூதாதி புரபிந்த காரணமாய் இருப்பதாக ஆத்மாவை விளக்குவதே கடத்த இலக்கணமாகும் தேவாதி இந்திரியங்கள் திருத்தியில் எடுத்து இங்கே குடுத்துட்டாரு என்ன குடுத்துட்டாரு ஆமா அப்புறம் அடுத்த அடுத்த இலக்கணம் என்னது தடஸ்தலட்சணத்துக்கும் ஆமா நமக்கு பாட்டிலேயே வந்திருக்கு அந்த பாட்டுல ஆ அப்புறம் என்ன தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பெதை காட்டுவார்போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததை காட்டுவார்கள் போல் இன்னொன்று என்னது அபத்தியாவிறி லட்சணத்துக்கு அதுக்கும் காத்திருக்கு என்னது தன்பதி அல்லா பெயர்கள் தமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்டி மூணுக்குமே நம்மகிட்ட என்ன இருக்குது பாடல்கள் இருக்குது அடுத்து சொன்ன சொன்ன ஞ ஞ ஞானமும் விசாரத்தால் வருன்றி இந்த மூன்று வகையாக பிரம்மத்தை வேதமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சுருதி நூல் படித்தாலும் நல்ல வேதாந்தம் படித்தால் கூட உபனிஷத்துக்கள் எல்லாம் தலையீழாக மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் கீதை முழுக்க படிச்சுருந்தாலும் கீதையை வந்து வேதாந்த நூல்ன்னா சொல்லணும் கர்ம கர்ம நூல்னு சொல்லிடக்கூடாது ரொம்ப பேருக்கு அதில் ஒரு கீதையை அக்செப்ட் பண்ணுறதில் அப்படி ஒரு என்ன குழப்பம் இருக்குது கீதையை என்ன நினச்சிக்கிறாங்க ஒரு கரும நூல் நினச்சிக்கிறாங்க செஞ்சு அப்படி நினைக்க கூடாது உபனிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் மூன்றுமே வேதாந்தத்தினுடைய பிரஸ்தான திரையங்கள் என்ன உபனிடங்கள் வேதாந்தத்தை அப்படியே என்ன சொல்கிறது மொட்டை மொட்டையாக சொல்லிடும் அந்த அந்த ராமன் ஃபார்முலா ஒரு வெறும் ஃபார்முலா மாதிரி கொடுத்துருது ஆனால் அந்த ஃபார்முலாவை லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு பகவத்கீதை அந்த ஃபார்முலாவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு எது பிரம்மசூத்திரம் கொஞ்சம் அதிபுத்திசாலியாக இருக்கிறான்னு சொன்னால் பிரம்மசூத்திரம் படிச்சிக்கலாம் லைஃப் ஓரியன்டாக நம்ம உலகியல் வாழ்வில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் நம்ம ரெண்டுமே என்ன பண்ணோம் தேவைப்படுது உபநிஷத்தை படிச்சுட்டு தான் பகவத்கீதை படிக்கணும் உபனிஷத்தை படிச்சுட்டு தான் பிரம்மசூத்திரம் படிக்கணும் உபனிஷத்து பகவத்கீதை அப்புறம் பிரம்மசூத்திரம் படித்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அதில் க கர்மகாண்டத்தை பற்றி தர்க்கம் நிறையா வர்றதுனால கீதையை படிச்சுட்டு வர்றப்ப இன்னும் கிளாரி அதில் தெளிவு கிடைக்கும் நூனையும் படிச்சிடுறது நல்லது பகவத்கீதையை ஒரு கர்ம நூல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நாமளாக ஏன்னா அதில் வந்து கர்மகாண்டம் வந்துடுது அது கர்மயோகம் அப்படிலாம் வருது இல்லையா நிறைய கர்மங்களை பற்றி அதில் வர்றதுனால அது கர்மம் நினச்சிடக்கூடாது கர்ம யோகத்தை பற்றி தான் அதை சொல்லுது அப்போ இலக்கணத்தால் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வறுமன்றி வேதாந்தத்தில் சுருதி என்ன சொல்லிடுது பிரம்மத்திற்கு லட்சணங்கள் எல்லாம் சொல்லிவிடுது என்ன சொல்லிவிடுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சித்தானந்தம் பிரம்ம அப்படின் சொல்லி பிரம்மத்துக்கு எத்தனை லட்சணங்கள் சொல்லுது இல்லையா இதெல்லாம் கேட்டுட்டு வெறுவனை கேட்ட மாத்திரத்தில் ஞானம் கிடைக்காது அதை மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மத சோதனங்கள் செய்யணும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பதமா பிரிச்சு பிரிச்சு அதுல தப்பதம் எது தொம்பதம் எது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி விசாரத்தால் வருமன்றி சுருதி நூல் படித்தாலும் அப்ப சுருதி நூல் படித்தல்றது வேதத்தை பாராயணம் செய்பவர்கள் அவர்களும் என்ன சொல்லுவாங்க நாங்க வேதம் படிச்சிருக்கோம் தான் சொல்லுவாங்க நாமளும் என்ன சொல்லுவோம் சாஸ்திரம் பூரா நானும் படிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவோம் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவர்கள் படித்ததை டேப்ரக்கார்டர் போல திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு என்னது படித்ததை மீண்டும் மீண்டும் நினைவு பார்த்து கேள்வி பகுத்தறிவை பயன்படுத்தி இது என்ன லட்சணம் இது என்ன லட்சணம் இது என்ன லட்சணம் விருத்திகள் தோன்றும் பொழுது அதில் ஆபாச ஜீவன் கலந்திருக்கிறானா விருத்திகள் விஷயப் பொருள்களை போய் பற்றும் பொழுது ஆபாச ஜீவன் அதிலே கலந்திருக்கிறானா அப்படின்ற என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனது சாமி சொல்வீங்களே நாலு சொல்லுங்க அந்த விருத்தி அறிவு நினைவு அறிவு திருஷ்டி அறிவு நினை நினைவு அப்புறம் அறிவு அப்புறம் உணர்வு அதுக்கப்புறம் கடைசியானது விருத்தி இப்படி வெளியிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஆத்மவிசாரம் திருஷ்டியிலருந்து திருஷ்டியே நமக்கு பிடிபடலைன்னா அப்புறம் உள்ள விருத்திக்கு எங்கே வர்றதை வெளியில் விஷயப்பொருளோடய புலங்குறம் இல்லையா புலங்குறப்போ பாங்க திருஷ்டி அப்புறம் நினைவு வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் நினைவுபடுத்த வச்சு பார்த்து அதுக்கப்புறம் அப்பாற்பட்டு உணர்வு அப்புறம் கடைசியமாக விருத்தி சரியா இதெல்லாம் திரும்ப திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்ம விசாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் என்ன கிடைக்குமா ஞானம் கிடைக்கும் வெறுவனே இந்த புத்தகம் கைதலிய பாட்டாக இரநூத்தி எண்பத்தெட்டு சைலம் தலைகளை ஒப்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாம் படிச்சிருக்கன்னா என்ன கிடைக்காது ஞானம் கிடைக்காது இந்த பாடல்களை நமக்கு என்ன பண்ணணும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே கர்மங்களில் ஈடுபடும் பொழுதோ அல்லது எண்ணங்கள் கிளம்பி வெளி வரும் பொழுதோ அவற்றோடு பொருத்தி பொருத்தி பார்த்து விசாரம் செய்து கொண்டிருந்தால்தான் பயன் தரும் அது நானும் ஆன்மீகத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் அன்னதானம் செய்யறேன்ல நான் நிறைய தபம் பண்றேன் நான் நிறைய மந்திரங்களை சொல்றேன் நான் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கேன் நான் ரொம்ப யாகங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்ததுனால எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லிடக்கூடாது ஞானம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது இதெல்லாம் செய்ய வேண்டும் அதுவும் ஆன்மீகம்தான் இதெல்லாம் செய்வதனால் ஒரு பலன் கிடைக்கும் மனம் தூய்மை அடையும் மனம் ஒருமுகப்படும் அந்த ஒருமுகப்பட்ட மனத்தில் ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் ஆத்ம விசாரத்தின் பல ஞானம் அடுத்து கேள்வி எண் 25 ஐந்து கவி எண் அறுபத்தி எட்டு துலங்கு தர்பணம் அழுக்கர கை கொண்டு துளக்கினால் ஓவன்றி விலங்கு புத்தியால் உலகில் ஆர் துளைக்கினார் விமல தேசிய மூர்த்தி களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளம் ஞானத்தினால் எப்படி ஒழியும் இது அருள்வீரே அழகா சீடன் வந்து குருவை என்ன பண்ணுற கவுண்டர் மடக்குநராகவே நினச்சிக்கிட்டான் எப்படி கேட்குற துளங்கு தர்ப்பணம் துலங்கு தர்ப்பணம் தர்ப்பணம்னா என்னது கண்ணாடி ஒளிர்கின்ற கண்ணாடி அழுக்கரை அந்த கண்ணாடியில் என்ன பிடிச்சிருக்கு அழுக்கு பிடிச்சிருக்கு அதை அந்த அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் கை கொண்டு துளக்க வேண்டும் என்ன போட்டு துளக்கிறோம் தண்ணி அடிக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் விபூதி போடுறோம் வேற சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக பண்ணுறோம் துலங்கு தர்ப்பணம் அழுக்கறை கை கொண்டு துளைக்கினால் போ அதுக்கு என்ன பண்ண செயல்பட வேண்டி இருக்கிறது க கண்ணாடியில் அழுக்கை நீக்க அதை சுத்தம் செய்தல் என்ற செயல்பாடு நடக்க வேண்டியிருக்கிறது விலங்கு புத்தியால் உலகில் ஆர் துளைக்கினார் என்ன பண்ணுறார் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டார் இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தொடை தெரிந்தாச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ சுத்தமாக இருக்குது கண்ணாடி உட்காந்துக்கிட்டே நினைக்க முடியுமா அப்படி ந நினச்சா அழுக்கு போகுவான் ஒருவேளை சித்திகள் பெற்றவர்கள் வேணா அப்படி செய்யலாம் ஆனால் சித்திகளும் திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தோம்னா போயிடும் நம்மகிட்டருந்து போயிடும்ன்றாங்க அதை சும்மா சோதிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த நம்ம பில்லி கேவல் சூனியம்ன்ற பேச்செல்லாம் வருது இல்லை அதுக்காக உள்ள குட்டி தேவதைகள்லாம் இருக்குல்ல நல்ல தேவதையும் இருக்குது துரு தேவதையும் இருக்குது ஆனால் அந்த தேவதைகள் தேவதைகளை இவன் வந்து ஏதோ மந்திரம் செஞ்சு வசப்படுத்தி வச்சுக்கிடுவான் ஆனால் அந்த தேவதை எவ்வளோ காலத்துக்கு தான் இருக்குமா அதுக்கு ஒரு பவர் ஒரு பீரியட் இருக்குது அது வரைக்கும் தான் இவங்கிட்ட இருக்கும் அந்த பீரியடு வரைக்கும் இவன் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவனை அவனையே என்ன பண்ணிடும் திருப்பி அது வந்து பாதிக்கும் புரியுதா அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை தவறாக நாம் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது சித்திகள் கிடச்சிருக்குன்னு சொல்லி சித்திகள் கிடைச்ச ஒருத்த திரும்ப திரும்ப அதை சோதித்து பார்த்து சோதித்து பார்த்து அதை சிறுமைப்படுத்தினால் அந்த சித்திகள் வந்து அவனை என்ன ஆகிரும் போய்விடும் ஏன்னா அவன் மனம் சிதறி விடுகிறது சித்திகள் பெறுவதற்காக கவனம் செய்தான் ஆனால் அந்த சித்திகள் பெற்ற பிறகு மனம் என்ன இது தெரிச்சு ஓடிடுச்சு பல பல திசைகளில் என்ன பண்ணிடுச்சு களஞ்சமாகிவிட்டது இப்போ அந்த சித்தி அவனிடத்தில் என்ன பண்ணாது தங்காது அந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் இருந்து நல்லா என்ன பண்ணி அவனை விட்டு நீங்கி போகும் அப்போ அது அதுக்கு யார் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ராவணன் தான் ராவணனுக்கு இல்லாத எனது அவன் பெறாத வரங்கள் கிடையாது ஆனால் எந்த ஒரு சித்திகளும் அவனுக்கு கடைசியில் என்ன பண்ணலை கை கொடுக்கவில்லை அவனுக்கு எந்த சித்தியும் அவனை அவன் நினச்சிட்ருந்தான் தான் பெற்றிருந்த பல பல யுகங்கள் தவம் செய்து தான் பெற்ற சந்திரகாசந்த வால் அவன் கையில் இருக்கு அது கையில் வச்சுருக்கிறதுனால அவன் என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தில் இருந்தான் அப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேர் தேர் இருக்கல ரதம் அது பூமியில் கூட பதியாது அவன் ஆகாயத்துல இருந்துதான் ரதத்தோட சண்டை போடுவானான் அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா சம்பத்துகளும் இருக்கு ராமனுக்கோ மறுக்க என்ன இருக்கு ரதம் எல்லாம் கிடையாது கூட்டுட்டு போனது குரங்கு படை குரங்கு படையில அனுமனுடைய தோல்லை ஏறினா சண்டை போடுறான் இப்ப எழுத்தாப்புல இறுதி நாள் போர்ல ஒன்பதாவது நாள் போர்ல எதிராளி யாரு ராவணன் அப்படி ஜகஜோதிய மின்னி வர்றான் அந்த யாத்திரை கடைசி யுத்தத்திற்கு கிளம்பும் யாத்திரையில் தான தர்மங்கள்லாம் செய்துட்டு வாழும் அந்த யாத்திரை கிளம்புறப்ப முறைகள்லாம் இருக்குது அது பிரகாரம் பிராமணர்கள் மந்திரம் போத அந்த இல்லத்தரசிகளெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நிற்க நல்ல மங்களகரமான சகுணங்களை எல்லாம் பார்க்க அப்படியே ஜெகஜோதிய கிளம்பி வர்றார் யார் ராவண அவன்கிட்ட எல்லாம் இருக்குது எல்லா சக்திகளும் இருக்குது மாயா அவன் கையில் வச்சுருக்கான் சந்திரகாசன்ற வாழ் வச்சுருக்கான் என்ன வேணாலும் பாத்துக்கலாம்ன்ற தைரியத்துல வர்றான் எதிராளிகிட்ட கோதம்ன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது தான் இருக்குது மறுக்க பிரம்மாஸ்திரம் ஒண்ணு இருக்குது அது யாரு கொடுத்தது அகத்திய மாமுனிவர் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அகத்திய மாமுனிவர் அவருக்கு பரிசா கொடுத்தது ஆனா கையில வச்சுக்கல கடைசி நாள் போரலை வாங்கிக்கலாம்னு அத கொடுத்து வச்சிருக்கான் வருட கொடுத்து வச்சிருக்கான்னு சொன்னாங்க இப்ப எதிரெதிராக நிற்கணும் இவனுடைய ராவணனுடைய ரதம் பூமிக்கு மேலே தான் நின்று சண்டை போடும் அந்தளவுக்கு அவனுக்கு எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட என்ன புஷ்பக விமானம் வேற இருக்கு மாயையில் எல்லாவற்றிலும் சிறந்தவன் மறுக்க ராமனோ சாதாரண மனிதன் அதான் அவன் சொன்னான் மனிதன் இந்த போல ரசிக்க போட்டிருவேன் அப்படின்னு தான் சொன்னான் இங்கே இருக்கக்கூடிய அனுமன் மேலே தோளில் ஏறிட்டு கடைசி நாள் சண்டைக்கு வந்து நிற்கிறான் எதிர்த்தப்பில் ஒன்றுக்கு ஒன்று முதல் நாள் சண்டேல மயக்கத்தில் வந்தான் எந்த விதமான முன்ன முன்னறிவிப்போ எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஒரு டென்ஷனில் வந்துட்டான் அதனால ஈஸியாக ரா ராவண என்ன பண்ணிட்ட ராமன் வந்து வீழ்த்திட்டான் முதல் நாள் போரில் நிராயுதமானி ஆக்கிட்டான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் உள்ள வந்து தானாமல் ஆட்டிக்கிட்டதுனால ராவணன அன்றைக்கு முதல் நாள் போரில் ராமன் என்ன பண்ணிட்டா அதை எளிதில் நிராயுத வாணி ஆக்கிவிட்டான் ஆனா இன்னைக்கு போர் அப்படி கிடையாது எல்லா வகையிலும் தயார் செய்து வந்திருக்கிறான் அப்ப தேவ தேவலோகத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது இப்போ ராமனுடைய அவதார நோக்கமே ராவணனை வீழ்த்துவது இன்றைக்கு இறுதி நாள் போர் இன்னைக்கு ராவணனுடைய கதையை முடிச்சாகணும் அப்ப என்ன பண்றது யோசனை பண்றான் அப்போ தேவேந்திரன் அவ ரதத்தை கொடுத்து விடு பிரேவர் ஆர்டர் போடுறார் தேவேந்திரா அவனுடைய ரதத்தை கொடுத்துவிடு அப்புறம் மாவழி மா என்ற அவனுடைய மாதளி மாதளி என்ற அவனுடைய தேரோட்டியை அனுப்பிச்சி விடுறான் ரதம் கீழே இறக்கப்படுது தேவலோகத்திலேருந்து ராமனுக்கு முன்னாடி வந்து நிற்கிது மாதளி சொல்கிற என்ன ராமன் கேட்குற என்ன ரதம் வந்து நிற்கிது என்னென்னு உங்களுக்காக தேவலோகத்திலேருந்து எல்லோரும் தேவர்களெல்லாம் சேர்ந்து அனுப்பிச்ச ரதம் எனக்கு அது தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்டான் மெல்ல இல்ல அப்படி மறுக்கக்கூடாது தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேன் தேவர்களும் அவன் முன் தோன்றி இது இறுதி நாள் போர் நீ வந்திருக்கிறது தேவர்களுக்காக போரிட வந்திருக்கிறாய் ஆகவே கட்டாயம் இந்த ரதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அப்படின்னா மாதளிய பார்த்து கேட்குறான் தேரோட்டிய நான் நினைப்பதைப் போல நீ ரதம் ஓட்ட முடியுமா அப்படின்னு நான் எப்படி எண்ணுகிறேனோ என்னுடைய எண்ணத்திற்கேற்றால் போல உன்னால் ரதம் ஓட்ட முடியுமா அப்படின்னான் முடியுமையான் அப்படின்னு சொன்னான் அப்போ சரி ரதத்தை ஏற்றுக்கொண்டான் இவன் அந்த யுத்த காலத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க முடியாது இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னெலாம் சொல்ல முடியாது இவனுடைய யுத்த திறமையை பார்த்து அவனுடைய குறிப்பை பார்த்து ரதம் ஓட்டுறதுக்குரிய ஒரு ஆளாக இருக்கணும் அது அவன் அப்படி தயாராக அந்த ரதத்தை ஏற்றுக்கொண்டான் ரெண்டு பேருடைய ரதமும் பூமியில் இல்லை மேலே நின்று யுத்தம் நடக்குது ராவணன் கடைசியாக பயன்படுத்திய அஸ்திரத்துக்கு பேர் மாயா அஸ்திரம் ராமன் பயன்படுத்திய அஸ்திரத்துக்கு பேர் என்னது பிரம்மாஸ்திரம் அதுக்கு என்ன பேர் இவிகாசம்னு சொல்கிறோம் யுத்தம்னு சொல்கிறோம் அங்கே பேர் என்ன பேர் கொடுத்துருக்கு ஒன்றுக்கு பேர் மாயாஸ்திரம் இன்னொன்றுக்கு பேர் பிரம்மாஸ்திரம் மாயை வசப்படுத்திய மா மாயையில் இருக்கக்கூடிய அந்த மாயாஸ்திரம் பெற்றிருக்கக்கூடிய ராவணிடத்தில் எல்லா சித்திகளும் இருக்குது ராமனுக்கும் எந்த சித்திகளும் நிறையா இல்லை பிரம்மாஸ்திரம் இருக்கிறது விவேகம் இருக்கிறது உணர்ச்சி வசப்படாத ஒரு மனிதன் பற்றில்லாத ஒரு மனிதன் அவனுக்கு எதை எதிர்கொள்ள முடியும் மாயையை எளிதில் எதிர்கொள்ள முடியும் அப்ப அவன் அன்னைக்கு சுத்தி சுத்தி அடிக்கிறார்கள் இந்த ராஜாதி ராஜா அப்படின்னு ஒரு ரஜினி அந்த உடைய படம் சாமி சினிமாவை பத்தி நிறைய பேசுறாருன்னு நினைக்காதீங்க சினிமாவில் நல்ல கருத்துக்கள் நிறையா வருது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அவர் சொல்லுவார் நீங்கள் பத்து பேர் என்னை அடிக்க வாங்க ஒரு அடி கூட என் மேலே படாது நான் ஒரு ஆள் உங்களை அடிப்பேன் ஒரு அடி கூட மிஸ் ஆகாது அப்படின்றார் அதை செஞ்சு காட்டுவார் இந்த சண்டேயில் தான் ராமன் அன்னைக்கு அவருடைய அந்த காண்டீபம் சொல்கிறமே அதில் ஒரு மணி கட்டிருக்கோம் அந்த மணி ஒரு சத்தம் எழுப்புனா இத்தனை இத்தனாயிரம் வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது கோதண்டத்தில் ஒரு மணி கட்டியிருக்கும் அந்த மணியினுடைய ஒரு நாதம் ஒரு தடவை அது எழுப்புச்சுன்னா இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு அர்த்தம் பல மணி நேரம் விடாமல் அது முழங்கி கொண்டிருந்ததான் அன்றைக்கி இறுதி நாள் ராமனுடைய கோதண்டம்னா அப்போ எப்படி சண்டை போட்டிருப்பான் பாரு இறுதியில் ராவணனை அவனுடைய கவச கவசத்தை எடுத்துட்டான் கவசத்தை எடுத்தாச்சு மணிமம்புரத்தை எடுத்தாச்சு சந்திரதாசம் ஆளும் நீக்கியாச்சு இப்ப வெறும் ஆள் இனி அவன் கடைசியா இருந்த ஆயுதம் அவன் எடுத்துட்டா பிரம்மாஸ்திரம் எய்யப்பட்டவுடன் அவனுடைய உடல்கள் சல்லடையாக தொலைக்கப்பட்டு பூமியில அவனுடைய சடலம் பொத்தென்று விழுந்துருச்சு பொத்தென்று விழுந்துருச்சுன்னா மார்பு தெரிகிற மாதிரி விழுந்திருக்கு அப்ப அவங்க ரதம் கீழே இறக்கப்பட்டுச்சு ராவணம் மாதண்டிட்டு சொல்லி ரதத்தை கீழே இறக்கி நடந்து வந்து கீழே விழுந்த சடலத்தை விபீஷனும் கூட வர்றார் அண்ணனில் என்னதாக இருந்தால் உடம்பை திருப்பி போடும் அப்படின்னார் முதுகை காட்டு அப்படின்னார் முதுகில் ஏற்கனவே நிறைய தொலைகள் இருக்குது அந்த தொலைகளை பார்த்த உடனே முகத்தை சுழிக்கிறான் ராமன் என்ன சுழிக்கிறான் இவனை போயா இவங்கூட போய் நான் சண்டை போட்டேன் குடமுதுகுட்டி ஓடி இருக்கான் போட்டுருக்கு பல போர்களில் இப்படிப்பட்டவனோடு சண்டை போட்டு நான் வெற்றி பெற்றேன் என்பது எனக்கு என்னுடைய வீரத்திற்கு இழுக்காக இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் விபீஷனுக்கு தாங்க முடியல ராமா அப்படியெல்லாம் சொல்லாதே என்னுடைய அண்ணன் ஒருபொழுதும் எந்த யுத்தத்திலும் புறமுதுகு ஓடியது கிடையாது அவனுடைய வீரத்தில் வீர மிக பெரியது அது மட்டும் திசை யானைகள் இந்த முதுகில் இருக்கக்கூடிய இந்த தொலைகள் என்னவென்றால் திசை யானைகள் எட்டு யானைகள் இருக்கு இல்லையா அதுகளை இவனையும் வம்புக்கு போய் என்ன பண்ணுவானா அவர்களோடு வம்புழுத்து அந்த யானையினுடைய தந்தங்கள் மார்பிலே குத்தி பின்னாடி வெளியே வந்துடுவான் அப்படி போய் வம்புக்கு எழுப்பானான் அதனால் வந்த பின்னாடி வந்த தொலைகள்தானே தவிர இவன் ஒரு எந்த யுத்தத்திலும் புறமுதுகிட்டு ஓடியதில்லைன்னு அதோட ராமன் என்ன பண்ணிட்டான் அதை அந்த பேச்சை அப்படியே நிறுத்திட்டான் அண்ணனாயிருந்தாலும் விபீஷணன் அவ்வளோ ஈஸியில் என்ன பண்ணலை விட்டு கொடுக்கவில்லை கடைசியில் அன்றைக்கு மறுநாள் யுத்தம் நிறுத்தப்பட்டு ஓடி வந்த யார் மண்டோதரி அவன் மீது விழுந்து அவளும் இறந்து விட்டாள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சிறை மூற்ற பணி யாருக்குரியது விபீஷணனுக்குரியது கொடிகளெல்லாம் அரைக்கம்பத்தில் பறக்கின்றன மூன்றாவது நாள் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டியது யாரும் ராமன் போக மாட்டார் ராமனுக்கு இன்னும் அந்த விரதம் முடியலை இல்லை வனவாசன்றது ராமனுக்கு ஆனால் லக்ஷ்மணனுக்கு என்ன கிடையாது வனவாசம் கிடையாது அதனால லக்ஷ்மணன்ட்ட சொல்லி அதே மாதிரி தான் அங்கே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பொழுதும் போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது யாரா லக்ஷ்மணன் போய் பண்ணி வச்சார் இவர் வெளியே நகர் நகரனுடைய வெளியிலே காட்டில் இருந்துக்கிடுவார் இன்றைக்கும் ராமன் வெளியே புறத்தே நிற்க மதில் சுவருக்கு வெளியே நிற்க நகரத்திற்குள் சென்று விபீஷணனுக்கு பட்டாபிசு மீது வைத்தது எத்தனாவது ஆண் மூன்றாவது நாள் நாலாவது நாள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் என்னது சீதையை மீட்கணும் அப்போ அதாவது அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அரசாங்கம் தான் ரிலீஸ் பண்ணணும் கைதியை அதுபோல் வச்சுக்கிட்டான் இவர் நினச்ச ராமன் நினச்சா உள்ளே போய் தூக்கிட்டு வந்துடலாம் ஆனால் முறை என்ன அங்கே இவன் ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த அரசன் அவங்க வி விடுவித்ததாக இருக்க வேண்டும் அதான் முறை அப்போ சீதையிட்ட சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மேக்கப் எல்லாம் தேவலோகத்திலேருந்து மேக்கப் மேனெலாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டுக்கும் ஏன்னா அவளை அப்படியே அந்த பளிங்கு பளிங்கு சிலையில் அழுக்கு எப்படி இருக்குமோ அது போல் இருக்கலாம் அந்த அவங்க பேர்த்து வந்த குடிலுக்குள்ளே அப்படியே இருக்கிறாள் அப்போ மறுக்க என்ன வேண்டாம்ன்றா அந்த அலங்காரம் செய்து ஆனால் மாருதி உள்ளே போயிட்டார் மாருதி உள்ள ஏற்கனவே தெரிஞ்சால்தான விஷயத்தெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்து அந்த குரங்கு கூட்டமெல்லாம் சும்மாவாக இருக்கும் இந்த குரங்கு கூட்டத்துக்கு எதுக்குமே யாரும் தெரியாது எதுக்காக தாங்கள் போராடுறோன்ற தெரியும் சீதையை மீட்க வேண்டும்ன்ற தெரியும் ஆனால் சீதை யாருன்னு யாருக்கும் தெரியாது அனுமன் வந்து விதவிதமாக வர்ணனை பண்ணியிருக்கிறத கேட்டிருக்காங்க இப்போ சண்டை வெற்றி கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை யார் சீதை அப்படி ஒரு பொண்ணு அது யார் தான் அவளுக்காண்டி இத்தனை பேர் செத்து போயிருக்கோமே அவளை பார்க்கணும்னு சொல்லி ராவணையெல்லாம் தள்ளி விட்டாங்க பின்னாடி தள்ளிக்கிட்டாங்க இது எல்லாம் சேர்ந்து வச்சு ரவுண்டு கட்டி பார்க்க பார்த்தா இங்கே எல்லா குரங்கும் முதல்ல முண்டிக்கிட்டு போன குரங்குலாம் கலை தொங்க வச்சுட்டு வந்துரு இவ்வளோ இவளுக்காக தான் சண்டை போட்டோமா இவளுக்காண்டிதான் இவளுக்கு அழகே இல்லையே அழகில்லாத பொண்ணு அப்படின்ட்டு வந்தாங்களாம் என் ஆமாம் இதுகெல்லாம் பெண்களை பார்த்தது குரங்குகள்லாம் பெண்களை பார்த்தா எப்படி பார்த்துருக்கு வால் உள்ள குரங்குகளாக தான் பார்த்துருக்கு இங்கே இது மனுஷ குர மனுஷனுக்கு வாள் இல்லையே அதனால் இது ஒன்றும் அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்போது அந்தந்த இனத்துக்கு அந்தந்த பாலின எதிர்பாலினம்தான் கவர்ச்சியாக இருக்கும் புரியுதா அப்போ திரும்பி வந்துருச்சு கடைசியில் இவர் என்ன அடுத்த வீட்டுக்கு லக்ஷ்மணா சிதை மூட்டு அப்படின்னு சரி அப்படி கேட்கல அந்த மாற்றான் வீட்டுக்கு சென்று வந்திருப்பதனால அவர் சில கேள்விகளை ராமன் கேட்க அந்த கேள்விகளை தாங்க முடியாமல் சீதாதேவி என்ன சொல்கிறார் லக்ஷ்மணா நெருப்பு மூட்டு அப்படின்னு சொன்னாலாம் ராமனை பார்த்தா ராமன் வந்து கண்ணில் மட்டும் சாடை காட்டுறான் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்காம செய்ய மாட்டான் அண்ணி தான் சொல்லியிருக்கா அதனால யார்கிட்ட கேட்டுகிட்டு தான் செய்வாளாம் அப்படி சிக்னல் கண்ணில் மட்டும் சாடை காட்டுறான் தீயை மூட்டியாச்சு தீயை மூட்டு இவள் ராமனை வளம் வந்து நெருப்பிலை இறங்குகிறாள் அந்த அக்னி ஓடி வந்து ராமனிடத்தில் வணங்கி சொல்கிறான் இவள் கற்பிற்கு அரசி இவள் எந்த கலங்கமும் மற்றவள்தான் ராமன் கூழாக சொல்கிறான் இது ஏங்கிட்ட சொல்லாத எனக்கு தெரியாத என்னுடைய மனைவை பற்றி சுற்றிருக்க எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியை அப்படின்னு சொன்னேன் புரியுதா இந்த நிரூபணம்ன்றது செய்த செய்யணும் மாற்றான் வீட்டுக்கு சென்று வந்த மனைவிக்கு ஒரு நிரூபணம்னா அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அக்னி தேவனே அங்கு சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துருச்சு இது எத்தனாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த பதினாலு ஆண்டுகள் முடிவடைகிறது கடைசி ஒரு நாள் தான் இருக்கு யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அங்க பதினாலு ஆண்டுகள் நீ திரும்பி வரவில்லை என்றால் நான் நெருப்பிலே நெருப்பிலை பாய்ந்து விடுவேன்னு சொல்லிட்டு வரதன் வந்து நந்தி கிராமத்துல ராமனுடைய பாதையை சிம்மாசனத்தில வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ராமனுடைய சிம்மாசனம் பதினாலு வருஷம் அரியணை ஏறி இருக்கிறது வரதன் கீழே நின்றுட்டு கும்பிட்டு கொண்டே கட்டளைகளை வண்ணாம் பிறப்பிக்கிறான் ஆனா நின்று ராமனுடைய தவக்கோலத்தில் நின்று கட்டளைகளை பிறப்பிக்கிறான் ஆனா அவன் கொடுத்த அவகாசம் பதினாலு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் முடிந்ததுக்கு தருணத்தில் நீ இங்கே இருக்கணும் ஆட்சியை உன்னிடத்தை ஒப்படைக்கணும் இல்லைனா நான் என்ன பண்ணிடுவேன் தீ குளித்து சொல்லிட்டா அந்த கடைசி நாள் வந்துருச்சு இந்த ஐந்தாவது நாள் யுத்தத்தின் ஐந்தாவது நாள் இங்கே பதினாலாவது ஆண்டின் கடைசி நாள் அப்போது இன்னைக்கு வரலன்னா ரெடியாக இருக்கிறார் தீ மோட்டை சொல்லிட்டாரு எல்லா கிரியைகளும் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணி அந்த சிதையை என்ன பண்ணிட்டுருக்காரு தீ அக்னியை மூணு தடவை சுற்றி வந்துட்ருக்கார் யார் பரதன் இதுவேறு பம்பா இப்போ இவங்களுக்கு இங்கேருந்து இலங்கையிலிருந்து இப்போ எங்கே போய் சேரணும் அப்போ ஏற்கனவே தான் ஜெயிச்ச நாட்டில் என்ன இருக்குது ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல ஃபாஸ்ட்டு செவன் நாட் போயிங் விமானம் ஜெட்டு விமானம் இருக்குது புஷ்பக விமானம் இருக்குது பிபீஷ்ன சொல்கிறான் புஷ்பக விமானத்தை எந்த கவலையும் இல்லை கவலைப்படாதீங்க நான் அப்போ புஷ்ப விமானத்தில் எல்லா குரங்குகளும் ஏறணும் எல்லாம் ஏறிக்கிடுச்சு அவன் அங்கேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் இந்த கோலத்தில் வரக்கூடாது எல்லோரும் நல்லா அலங்காரம் பண்ணி மனுஷ கோலத்தில் வந்தால் தான் கூட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிருச்சு அப்படியே கடந்து வரும் பொழுது ராமன் ஒவ்வொரு இடமா காட்டுறான் இது வந்து மகேந்திரகிரி மலை இது வந்து கிஷ்கிந்தையில் கிஷ்கிந்தையில் கீழே பெண் குரங்குகள் எல்லாம் ஆண் குரங்குகளை பிரிஞ்சங்க எல்லாம் கத்திக்கிட்டு நடக்குது அப்போ சீதைக்கு அது மனசு பொருட்களை கீழே இறக்குங்க எல்லா குரங்களையும் ஏற்றுக்க எல்லாரையும் எல்லாரும் வரட்டும்னா புஷ்ப விமானத்தினுடைய சிறப்பு என்னன்னா எவ்வளோ வேண்டுமானாலும் அதை விரிந்து கொடுக்கும் எத்தனை பேரை வேணாலும் அதில் அக்காமடேட் பண்ணிக்கலாமா அப்படி ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்காரு ராவணன் அவர்களையும் ஏற்றிக்கொண்டு பரத்ராஜ ஆசிரமத்தில் ஒரு விருந்து கொடுக்க போற அதுக்குள்ள ராமனுக்கு ராமனும் அனுமனும் மட்டும்தான் பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு தான் அடுத்து என்ன செய்யணுன்ற அனுமனை கூப்பிட்டு கனையாளியை கொடுத்து நீ நேராக எங்கே போய் சேர்ந்துடு அயோத்தி போய் சேர்ந்து பரத நடத்திலே ராமன் வந்துட்டுருக்கான்ற செய்தியை மட்டும் சொல்லிட்டு வந்துருந்தான் நல்ல வேலையாக போச்சு கொஞ்சம் சேர்ந்து போயிடலாம் நினச்சிருந்தா அதுக்குள்ளே அவன் தீ பாஞ்சிருப்பான் இங்கே பரத்வாஜர் கட்டாயம் வந்த எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணுன்றார் எல்லாரும் விருந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு திரும்ப ஏறுறாங்க அதுக்குள்ளே தீ மூட்டி அதில் இறங்க பாய்வதற்கு தயாராக இருந்த பரதனை அனுமன் நேராக அந்த தீலையே விழுந்து அந்த தீயை அணைச்சிட்டாங்க அணைச்சிட்டு ராமநாமத்தை சொல்ல அவனை முன்ன பின்ன பார்த்ததில்லை பரதனுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் ராமநாமத்தை சொல்கிறான் சொன்னவொன்னே அந்த கனியாளையை கொடுத்து விட்டு பதினாலு ஆண்டுகள் நிறைவுபெற்று சீதையை மீட்டு ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமன் வந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உடனே கூப்பிட்டு சுமந்தரையும் வசிஷ்டரையும் கூப்பிட்டு பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் தயாராயிருக்கு அங்க அயோத்திக்குள்ள பட்டாபிஷேகம் இவங்க இருக்கிறது நந்தி கிராமத்தை எல்லா ஊரெல்லாம் மங்களகரமா அலங்காரம் பண்ணி பட்டாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடு தடவுல நடக்குது இவங்களும் வந்து சேர்ந்தாச்சு ராமனை அலங்காரம் பண்ணி செய்தியை அலங்காரம் பண்ணி மேடையில உட்கார வச்சாச்சு பட்டாபிஷேகத்திற்கு அந்த ஆஹ் அவர் சடையன் பவள்ளுடைய முன்னோர்களில் ஒருவர் அந்த மணிமகுடத்தை ஏந்தி வர வசிஷ்ட முகரிசி யாருக்கு ராமனுக்கு தலையிலேயே சூட்டி அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்புறம் பதினாலு வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய ராஜ்யம் எப்படி கிடைக்கிது அவருக்கு சேஃப்டியாக கிடைக்கிது யாரும் அதை எந்தவும் செய்யவில்லை புரியுது இங்கே அஸ்திரம் சொல்கிறப்ப மாயா அஸ்திரத்தை கொண்டு தகர்த்தான்னு போட்டிருக்கு வென்றது வெற்றி எதில் கிடச்சிதான் இறுதியில் அவன்கிட்ட இருந்த ராவணனிடத்தில் இருந்த ஒரே அஸ்திரம் மாயாஸ்திரம் வெற்றி பெற்றது எதை வைத்து ராமனுடைய பிரம்மாஸ்திரத்தை வைத்து வெற்றி கொண்டா அப்படின்றது அப்போ இவங்கிட்ட எந்த சித்திகளும் கிடையாது ராமன் நடத்துற ராவணனுக்கோ எல்லா சித்திகளும் இருந்தது அப்போ அவன் செய்த தவங்களால் அவனுக்கு பலன் இருந்துச்சா இல்லை இப்போ எது தேவைப்படுது ஞானம் தேவைப்படுகிறது தர்பணம் அழுக்கற கை கொண்டு துளைக்கினால் போமன்றிளங்கு புத்தியால் உலகில் ஆறு துளைக்கினார் விமல தேசிய மூர்த்தி மனசினால காரியம் ஆகிறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு ஞானத்தை அது போல நினைச்சிடக்கூடாது சித்திகளில் வேணா அப்படி இருக்கலாம் மனசால நினைச்சே ஒரு காரியத்தை சாதிக்கலாம் அது எதைதான் ஒரு காரியத்தை சாதிக்கலாம் எதை எதை பெற முடியாது ஞானத்தை பெற முடியாது மனதில் எண்ணி மனசனால் ஒரு கருமத்தை செய்து ஒரு கருமத்தை தான் பெட பெற முடியும் ஆனால் எதை பண்ண முடியாது ஞானத்தை ஒருபோதும் பெற முடியாது இவர் என்ன சொல்கிறார் கண்ணாடியில் அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை அழிக்க வேண்டும் என்றால் மனசினால் அழிக்க முடியாது எதனால் தான் அழிக்கணும் செயல்பாடு செய்துதான் அதை கையால் கொண்டு அதை சுத்தம் செய்தால்தான் அதை துய எடுக்க முடியும் விமல தேசிய மூர்த்தி கலங்கமாகும் அஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் அஞ்ஞானத்தை இவர் எப்படி எடுத்துக்கிறாரு ரஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிறார் ஏன்னா மனது சத்துவ சுரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்துரேன்னு சொன்னதுனால தமோகுணமும் ரஜோகுணமும் நீக்குவதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படி எடுத்துங்க அப்படின்ற கலங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும் மனதில இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒளியும் ஈது அருள்வீரே எந்த கருமமும் செய்யாமல் மனசிலேயே நினைச்சு மனசில் இருக்க அழுக்குகளை எப்படி போக்குவது அப்படின்னு கேட்குறாங்க கர்மம் செய்யணுமா வேண்டாமா ஞானத்தால் ஞானம் கட்டாயம் தேவையா அப்படிதான் கேள்வி தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவ மைந்தா கற்பலிங்கினில் கருணிரம் சகசமா கருத்ததன்று ஆரோபம் தற்பணத்தினில் அழுக்கர வேண்டினாள் சாதனத் தொழில் வேண்டும் கற்பளிங்கில் ஆரோவே கருப்பு என்று கண்டிட மனம் போதும் கற்பணத்தினில் கழிம்பு வாஸ்தவ மலம் கற்பணம் கண்ணாடியில ஏறி இருக்கக்கூடிய களிம்புனா அழுக்கு வாஸ்தவ மலம் அதுல இருக்குது அதுல என்ன இருக்கு அழுக்கு படிச்சிருக்கு அதனால அத என்ன பண்ணணும் சகசமா சஹசமாதலின் மைந்தா அழுக்கர வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் முதல் வரியும் மூணாவது வரி கூட்டிக்கணும் தர்பணத்தினில் களிம்பு வாஸ்தவலம் சகசவாதலின் தர்பணத்தினில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் இரண்டாவது வரியும் நாலாவது வரி கூட்டிக்கணும் கற்பலிங்கினில் கருணிறம் சகசமா கருத்ததன்று ஆரோபம் கற்பலிங்கினில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் சே அப்போ அந்த கண்ணாடியில் அழுக்கு ஏறி இருக்குது அதனால் அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு கை கொண்டு துடைத்து அழுக்கை நீக்க வேண்டி இருக்கிறது சாதன தொழில் வேண்டும் அதில் தொழில் பட கருவம் செய்யணும் ஆனால் கற்பழிங்கு அப்படின்னா என்னது புரிசம் அதுக்கு என்ன பேர் படிகம் கற்பழுங்கு அதில் கருநீரம் சகசமாக படிகம் வந்து எந்த நிறமும் கிடையாது படியத்துக்கு எந்த நிறமும் கிடையாது அப்போ பக்கத்தில் என்ன பொருள் இருக்கோ அந்த நிறத்தை அது என்ன பண்ணிக்கிறது ஏற்றுக்கொண்டது போல தெரிகிறது அப்போ அதில் இப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன குணங்குறிகள் அற்றது படியத்தின் போல அஞ்ஞானத்தினுடைய குணம் என்ன தமசு இருட்டு கருப்பு அப்படின்றது நம்ம தூளமாக சொல்லிக்கிறோம் கருப்பு தான்னு சொல்லிட கூட நாம ஒரு எடுத்துக்க சொல்றப்ப ஒன்று நிறமற்றது பிரம்மம் மற்றொன்று அஞ்ஞானம் கருப்பு நிறமுடையது அப்போ இருள் சூழ்ந்தது இது வந்து அந்த படிகத்துல என்ன பண்ணுது இருள படிகமே இருளாக கருப்பாக இருப்பதை போலவே காட்டுகிறது அப்ப அந்த படிகத்தில் இருக்க கருப்பு நிறத்தை அகற்ற வேண்டுமென்றால் அதனுடைய அழுக்கை அதில் அழுக்கு ஏறி இருக்கு அதை அழுக்கை நீக்க வேண்டுமென்று ஏதாவது முயற்சி செய்யலாமா எதாவது வச்சு தொடச்சி உடச்சி சுத்தம் பண்ணலாமா என்ன பண்ணால் போதும் எதை எடுத்துட்டா போதும் அப்பையும் கருமம்தான சு அப்பையும் கருமம்தான படுது புரிஞ்சுக்கிட்டா போதும் அதை எடுக்கவே வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய எதை அஞ்ஞானத்தை அதிலிருந்து என்ன பண்ணவே வேண்டாம் அது அது பாட்டாக இருக்குது படியம் அதுவாட்டாக இருக்குது ஆனால் இந்த படிகத்தினுடைய நிறம் எதில் படவில்லை பழிங்கை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்று புரிந்து கொள்ளாலே இந்த கருப்பு போயிடும் கருப்பு இல்லை அப்புறம் அப்போ கருப்பை இல்லைங்க அது அது புரியாத வரைக்கும் கருப்பு அங்கே போல தெரியுது அது அதில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு எப்போ புரிஞ்சோமோ அப்போ எதுவும் போயிருச்சு கருப்பும் பயிற்சி மீதி இருக்க எது மாத்திரம் படிக்க மாட்ட சரியா கற்பணத்தினில் களிம்பு வாஸ்தவமலம் சகசமாதலின் மைந்தா மூணாவது வரி சேர்த்துக்கணும் கர்ப்பணத்தினில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் இரண்டாவது வரி கற்பளிங்கினில் கருணிறம் சகசமா கருத்ததன்று ஆரோபம் கற்பளிங்கில் ஆரோகனே கருப்பென்று கண்டிட மனம் சரிதான் நகத்துற அடுத்த திசைக்கு கொண்டு போற இங்கும் பையன் சிஷிய என்ன பண்ணிட்டே இருப்பாரு இது சம்பந்தமாவே கேள்விக்கே போயிட்டு இருக்காருன்னுட்டு அவரே அடுத்த பாயிண்டை எடுத்து கொடுக்குறார் இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடர் சடம் பொய் மூன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றியே சகச வாஸ்தவம் அன்றே பங்கமாகும் அஞ்ஞானத்தை தருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் துங்க ஞானமே கரும அஞானத்தை சுடுகின்ற நெருப்பே நல்ல அருமையான விட அந்த பளிங்க பற்றி பேச்சு இருந்துச்சு பளிங்கும் அதுல அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னது கருப்பு நிறம் கற்பளிங்கு கருநிறம் இங்க அதுக்கு பதிலாக என்னென்ன சொல்றாரு கற்பளிங்குக்கு பதில என்ன வைக்கிறாரு சச்சித் ஆனந்தம் என்ன வைக்கிறாரு சச்சித்தானந்தம் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை வைக்கிறார் அந்த சச்சிதானந்தத்தில் இப்ப என்ன தோன்றுகிறதாம் கருப்பு நிறம் போல எது தோன்றுகிறதாம் இடர் சடம் பொய் மூன்றும் தொங்கு தோன்றுகிறது தங்கும் மாயையின் கற்பிதம் இது ஆனதற்கு இடர் சடம் பொய் தோன்றுவதற்கு என்ன காரணம் மாயை மாயையின் கற்பிதம் அன்றியே சகச வாஸ்தவம் அன்றே ஒரு பொழுதும் சச்சிதானந்தத்தில் இடர் சடம் பொய் ஒரு பொழுதும் இல்லை வெளிச்சத்தில் இருட்டு இல்லவே இல்லை அதுபோல பிரம்மத்தில் சச்சிதானந்த லட்சணமாகிய பிரம்மத்தில் இடர் சடம் பொய் ஒரு பொழுதும் இல்லை அது தோன்றுவதற்கு காரணம் மாயையின் கற்பிதம் சகச வாஸ்தவ இயல்பாக இல்லை சகசன்னது இயல்பு வாஸ்தவம்னாலும் உண்மை இயல்பாகவே உண்மையிலேயே இல்லை கூடவே தோன்றியது இயல்பாக இருப்பது பங்கமாகும் அஞ்ஞானத்தை பங்கமாகும் என்னது இந்த அஞ்ஞானம் என்பது நீங்கிவிடக்கூடியது அநாதி வஸ்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லுவாங்க ஆறு அதில் ஆதிய ஆதி அந்தமுள்ள வஸ்துக்கள் அதில் அந்தமுள்ள வஸ்துக்கள் எத்தனை ஒன் ஒன்று எல்லாமே அனாதி ஆறு வஸ்துக்களும் அனாதி அதில் ஐந்து வஸ்துக்களுக்கு என்ன உண்டு அந்தம் உண்டு ஒரு வஸ்துக்கு மட்டும் என்ன கிடையாது அந்தம் கிடையாது அந்த அந்தம் இல்லாத வஸ்து எது அதுதான் பிரம்மம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் ஜோதி மற்ற ஐந்து வஸ்துக்கள் எவை என்னென்ன மாயை ஈஸ்வரன் அவித்யா ஜீன் அப்புறம் கருமம் இது இவங்களை தொடர்பு கொடுத்துறது கருமம் என்னென்ன மாயை ஈஸ்வரன் அவித்யா ஜீவன் கருமம் கருமம் எதுக்கு இந்த ஈஸ்வரன் ஜீவனை ரெண்டும் என்ன பண்ணுறது கனெக்ஷன் கொடுக்குறது மாயை அவித்யா ஈஸ்வரன் ஜீவனை தொடர்பு கொடுத்துறது கருமம் இது எப்போ தோன்றியது என்று தெரியாது ஈஸ்வரன் எப்போ தோன்றிதான்னு காலம் இல்லை அவங்களுக்கெல்லாம் தொடக்கம் ஆதி என்பது இல்லை அப்போ அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்தே போடக்கூடாது உண்மையில் நமக்கு டேட் ஆஃப் பர்த் போடக்கூடாது ஜீவனுக்கு இந்த உடம்புக்கு வேணால் டேட் ஆஃப் பர்த் போடலாம் அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த் எதை எடுத்துக்கிறது கரு உருவானதை எடுத்துக்கிறதா தந்தையினுடைய வயிற்றில் உயிரின தோற்றியதை எடுத்துக்கிறதா நல்லது குழந்தை பிரசவமான எடுத்துக்கிறதா மூச்சு விட்டு கத்து அம்மானு கற்றுதே முதல் சத்தம் எடுப்பதை அதை எடுத்துக்கிறதா எதை டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிறதே அப்போ அதுவும் கூட ஒரு ஒரு தோராயமாக தான் வச்சுக்கிறோம் அப்ப சகசம் எது கிடையாது இதுக்குள்ள பிரம்மத்தில் எந்த என்ன கிடையாது பிரம்மத்தில் என்ன அந்த மற்றது என்னென்னதுக்கு ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கு மாயைக்கு அபித்தியைக்கு இதெல்லாம் எப்போ தோன்றியதுன்னு கேட்டா நம்மகிட்ட என்ன கிடையாது ரெக்கார்ட் காலம் கிடையாது காலமே எப்பதான் வருது மனம் தோன்றப்பதான் காலமே வருது மனம் எங்க தான் தோன்றுறது நம்ம கடக்குப் புறாரம் எதுல தோன்றுறது சிருஷ்டி கிரமத்துல சூ தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா பஞ்ச தன்மாத்திரைகளினுடைய சத்துவ குணத்தினுடைய தொகுப்புகள் ஒன்று சேரும் என்ன கிடைக்கிது மனமே கிடைக்குது மனம் தோன்றினால்தான் காலமே தோன்றுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை காலம் என்பது ஒன்று இல்லை தெரிவிதா அப்போ இந்த அவித்யா மாயா ஜீவன் ஈஸ்வரன் கர்மம் இவைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது தோற்றம் என்பது கிடையாது ஆனால் ஞானம் பெற்ற காலை இவை அனைத்தும் இல்லாமல் போய்விடுகின்றன இவை அணைக்கும் என்ன உண்டு அந்தம் உண்டு ஜீவன் முக்தி ஞானிக்கு எந்த பேதங்கள் கிடையாது மாயை என்று கிடையாது அபித்தே என்று கிடையாது ஜீவன் என்று கிடையாது ஈஸ்வரன் என்று கிடையாது கர்மம் என்று கிடையாது எது மாத்திரமாக இருக்கிறார் பிரம்ம மாத்திரமாக இருக்கிறார் அப்ப பங்கமாகும் அஞ்ஞானத்தை அஞ்ஞானம் எப் என்னதா இருந்தாலும் நீங்கி போகக்கூடியது கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் இப்ப நாம பிரம்மஞானம் அடைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கரும பட செய்து கொண்டு என்றால் அஞ்ஞானத்தை அது மேலும் மேலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் உறுதி செய்து கொள்ளும் வளர்த்துவிடும் கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே புரிய அப்போ இந்த ஞானம் இருக்கு அது என்ன பண்ணது கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமை அஞ்ஞானத்தை நீக்க வேண்டிய நீக்க வேண்டுமென்றால் எந்த சுடர் ஞான சுடரை ஏற்ற வேண்டும் ஞான சுடர் ஆத்மவிசாரம் செய்து ஞான சுடரை ஏற்ற வேண்டும் அது அஞ்ஞானத்தை என்ன பண்ணிடும் கெடுத்துவிடும் அந்த அது அஞ்ஞானத்தை கெடுத்துவிடும் சரி மேலான ஞானம் அஞ்ஞா துங்க ஞானம் என்னன்றது மேலான ஞானம் மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த கிட்டும் அப்படி இந்த மின்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மரதியை கெடுத்து அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு உகம் செய்யினும் காணுமோ காணாதே எத்தனை எடுத்துக்காட்டு கர்மமே இது ஞானமே பிரதானம் கர்மத்தினால் ஞானம் அடைய முடியாது என்று நிறுவனம் செய்கிறதுக்கு இதுவரைக்கும் எத்தனை சொல்லிட்டு வந்திருக்காருன்னு பார்த்துக்கணும் நல்ல எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் என்னென்னதுலந்து வந்து வேடம் மாறிய பேர்களை அது ஒரு உருவகம் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் கற்பனை கற்பணத்தினில் களிம்பு வாஸ்தவம் அது ஒன்று சொல்லியிருக்கார் இப்போ என்ன சொல்றாரு மனைக்குள் வைத்த பண்டங்களை மூன்று சொல்றார் மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அப்படி இந்த நிம்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு உகம் உகம்னா யுகம் நூறு யுகங்கள் செய்யணும் காணுமோ காணாதே அப்ப ஒரு தீர்வு ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு வீட்டுக்குள்ள ஒரு பொருளை வச்சிட்டார் வீட்டுக்கார அம்மா அவளுக்கு கண்ணும் சரியா தெரியாது வயசானவங்க இருக்கு வச்சுட்டு எங்கே வந்து தேடுறான் சாயந்தரம் ஆயிடுச்சு விளக்கு மங்களான விளக்கு வெளியில் நல்ல பிரகாசமான விளக்கு வெளியில் இருக்குது வீட்டுக்கு வெளியே இருக்குது அப்போ பொருளை தேடுறோன்னு எங்கே வந்து தேடுறான் வெளிச்சமான இடம் சொல்லிட்டு எங்கே வந்து தேடுறான் வெளியில் வந்து தேடுறான் அப்போ சுற்றி இருக்கவங்களாம் அவரோட சேர்ந்து தேடுறாங்க அப்புறம் திரும்ப இவ்வளோ நேரம் தேடியும் கிடைக்க மாட்டேன் ஏன் களவி எங்கே வச்சேன் அப்படின்னு நான் வீட்டுக்குள்ளே வச்சேன் அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளே வச்ச பொருளை வெளியே வந்து தேடிட்டுருக்கிய கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா எந்த பொருளை எங்கே தொலைச்சமோ அங்கே தானே இது உனக்கு தெரியாதான் இல்லை வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து தேடனேன் அதுபோல் நம்ம கதையெல்லாம் உலக உலக வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் எதில் தேடிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் போய் தேடிகிட்டு அது இறைவன அதுக்கு சில டூம் லைட்லாம் போட்டு தௌசண்ட் வாட் லைட்லாம் போட்டு ஜகௌரியா திருவிழா டெய்லி நடத்தி காட்டிக்கிட்டு இருக்க இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு இங்கேயே தேட ஆரம்பிச்சான் அவன் அந்த கவனத்தை திசை திருப்புறதுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் அதை செய்கிறான் அந்த நாடகத்திலே என்ன சீனம் கொடுக்கப்படுது இது தேட வேண்டியது உள்ள வெளியில் தேடாதன்னு அந்த நாடகத்திலே சீனம் வருது அதுதான் அந்த ஆத்ம விசார வகுப்பு அதையாக அது கேட்டு உள்ளே போய் தேடட்டுமே இல்லை நல்லா இருக்குது ஓவோ ஒன்ஸோ இந்த மாதிரி உள்ளே போய் தேடுங்கன்னு சொல்கிற அந்த படத்தினுடைய அந்த சீனை பார்த்துட்டு என்ன சொல்கிறான் இப்படித்தான் இருக்கணும் அத்வைத வேதாந்தம்னா அருமையானது வேதாந்தத்தில் அத்வைத வேதாந்தான் சிறந்ததுன்னு போர்ந்துட்டு எங்கேயே இருக்கான் அது சொல்லிச்சு இல்ல உள்ளே போகிறதுக்கு தானே சொல்லியிருக்கு போக மாட்டேன் வெளியவே நிற்கிறான் உள்ளே என்ன இருக்குது இருட்டா இருக்குது பயமா இருக்குது அவனுக்கு உள்ளே போய் தேடுறதுக்கு பயமா இருக்கு உள்ளேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஞாபகப்படுத்துறான்னா எடுத்துடுவான் அவன் உள்ளே போய் ஞாபகப்படுத்துறான்னா என்ன பண்ணிடுவான் எடுத்துடுவான் அப்போ அங்கங்கே அலைஞ்சி தேடுறது முக்கியமில்லை வெளியில் தேடுறது முக்கியமில்லை உள்ளே தேடுறது முக்கியம் இல்லை ஆனால் என்ன பண்ணால் முக்கியம் எங்கே வச்சோம் அதை உட்காந்து யோசித்து பார்த்துட்டோம்னா தொண்ணூற்றி பிரச்சனை தீர்ந்து அதை திரும்ப அந்த விருத்தி பிரம்மாக்கார விருத்தின்றது ஒன்று மட்டும் அந்த பாயிண்ட் அது மட்டும்தான் அப்ப நான் அதுவாக இருக்கிறேன் என்ன ஒன்ன மட்டும் உருவாக்கினா போதும் மற்றதெல்லாம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு புரியுதா மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறு அழுதாலும் பாருங்க வார்த்தைகள் கனத்த வார்த்தைகளா போடுறாரு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே அப்படின்றார் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஓடியும் குதித்தும் அதாவது கூடமாம் வேடமாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகள் என்றும் உயர்ந்த கம்ப தேறி ஆடியும் என் பல கருமங்கள் செய்யினும் அவர் உண்மை தெரியாது அந்த வார்த்தையினுடைய பலத்தை பார்த்து பல கருமங்கள் அவர் உண்மை தெரியாது இங்க என்ன சொல்றாரு யாகங்கள் என்ன செய்யணும் தன்னை தான் அறிகின்ற இவைகளால் இப்ப என்ன சொல்றாரு தர்ப்பணத்தை என்ன சொல்றாரு தர்ப்பணத்தினை சரி கற்பழிங்கில் ஆரோகமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் அப்படின்றாரு இங்க என்ன சொல்றாரு நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அப்படி இந்த நிம்மத ஆன்மாவும் அனர்த்தன தன் மறதியை கடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யலும் காணுமோ காணாதேன் எத்தனை யுகம் கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் தன்னைத்தான் அறிதல் ஆத்மாவை நிம்மல ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல் என்பது என்ன பண்ண கிடைக்காது நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் மனைக்குள் வைத்த கிட்டும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அதுபோல இந்த நிம்மள ஆமா ஆன்மாவையும் என்ன செய்தா கிடைக்கும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காண வேண்டும் சொன்ன அனர்த்தம்னா பிறவி துன்பத்தை கொடுக்கக்கூடிய அனர்த்தம் துன்பம் அதுதான் அனர்த்தமான தன் மறதியை நம்ம சொரூபத்தை பற்றிய மயக்கம் நம்மளிடத்துல இருக்கிறது மறதி நம்மளிடத்துல இருக்கிறது அதை மாத்திரம் நீக்க வேண்டும் அதை மாத்திரம் எப்படி நீக்க வேண்டும் ஆத்ம விசாரம் செய்வதாலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்து தன் அருவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யணும் காணுமோ என்ன காணுமோ நின்மல ஆன ஆன்மாவை காணுமோ காணாதே அப்படின்னு இதை முடிக்கிறேன் இப்ப இது எத்தனாவது கேள்வியோட முடியுது இருபத்தி அதை ஒரு தடவை படிச்சுக்கலாம் துலங்கு தர்பணம் அழுக்கற கை கொண்டு துளக்கினால் போமன்றி விளங்கு புத்தியால் உலகில் ஆர் துளக்கினார் விமல தேசிக மூர்த்தி களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளங்குரித்த ஞானத்தினால் எப்படி ஒளியும் இது அருள்வீரே தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவமலம் சகசமாதலின் மைந்தா கற்பலிங்கனில் கருநிறம் சகசமாக கருத்ததன்று ஆரோகம் கற்பணத்தினில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் கற்பலிங்கினில் ஆரோகமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் இங்கும் அப்படி சத்திரானந்தத்தில் இடர் சடம் பொய் ஊன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றையே சகசவாஸ்தவம் அன்றே பங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த கிட்டும் அப்படி இந்த நிம்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யணும் காணுமோ காணாதே அப்ப கர்மத்தினால் ஞானம் அடையப்படுவது அல்ல கர்மத்தினால் முக்தி அடையப்படுவது அல்ல ஆத்மவிசாரத்தினால் ஞானம் அடையப்படுகிறது அதை உறுதியாக எடுத்துக்கணும் இப்பொழுது நம்முடைய கமலா அம்மா அவர்களை கீதாசார தாளாட்டு கவிகளை ஒரு இருபத்தைந்து கவிகளை படித்து அதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டீங்கமா நீங்கள் இன்பம் நீங்கள் படிக்கிறீங்களா